जाग्रदा मुक्तम ஜாத்திரோன்முக் ஜாதிம்தோசுவேதமாற ியோபிஸ்மே விஷ்வோராண சிந்தியத கௌடியர்ந்திரம் என்கிற மந்திரத்துக்கு விளக்கமான காரிக்க ஸ்லோகங்கள் எல்லாம் எழுதியிருக்கிற பகுதியை படிக்கிறோம் நாம சர்வது நீக்கிட்டோம் நாம நீக்கிறோமே ஆனால் ஈசானன் அவ்வியனான பிரபுவான அத்வைத்தமான தேவன் துரியன் விபுவை நாம் அறிகிறோம் இந்த துக்கத்தை துரியனை உணர்கிறோம் நீக்கிவிட்டோமே ஆனால் நாம் யார உணர்கிறோம்னா துரியனை உணர்கிறோம் அப்படிங்கறத சொல்லிவிட்டார் அப்புறம் அதை விளக்கமா இன்னும் நல்லா மனசுல பதிய வைக்கணுங்கிறதுக்காக விளக்கம் சொல்ற இந்த விஸ்வனும் தைஜசனும் காரிய காரணத்தில் பந்தப்பட்டிருக்கிறார்கள் காரியம் என்றால் இந்த ஜாகிரத் அவஸ்தையில் நம்ம படுறது அந்த விஷயங்கள் அதுக்கு காரணம் ஆத்மானம் காரணம் என்பது ஆத்மா துரிய அஜானம் போடலாம் துரிய அஜானம் காரணம் துரிய அதிகம் நாலாவது அஜானம் போட அதுல பந்தப்பட்டவர்கள் உலக விஷயங்கள் எல்லாம் உள்ள இருக்கு காரணபத்தான் அஜ்ஞானத்துல மாத்திரம்தான் இருக்கான் பிராக்யன் விக்ஷேபத்திரி இருக்கான் யாரு விக்ஷேபம் யாரு அத்தியாசம் சொல்லணும் ஏன்னா அஜானத்தையே நம்ம ரெண்டா பிரிக்கணும் ஆவரணம் விக்ஷேபம் பிரிக்கிறோம் அது வேற விஷயம் ஆனால் இந்த இடத்துல அத்தியாசம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் காரணம் அஜ்ஞானம் காரியம் அத்தியாசம் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் துரியனுக்கு இது கிடையாதுன்னு சொன்னார் அப்புறம் பிராஜ்யனை பற்றி கொஞ்சம் சொன்னார் ஏன் பிராஜ்யனுக்கு காரிய பந்தம் இல்லை வெறும் சொல்லுகிறீர்கள் அப்படின்னா இந்த பிராஜன் தன்னுடைய யசார்த்த ஸ்வரூபத்தையும் அறிய மாட்டான் மற்றதையும் அறியறதில்லை இவனுக்கு அத்தியாசம் இல்லை அஜானம்தான் இருக்கு தத்துவத்தை துரியனையும் அறிய மாட்டான் உலகையும் அறிய மாட்டான் சொப்ன பிரபஞ்சத்தையும் அறியறதில்லை ஜாகர பிரபஞ்சத்தையும் அறியறதில்லை தனக்கு ஆதாரமான மெய்ப்பொருளையும் அறியறதில்லை இவனுக்கு உண்மையும் தெரியறதில்லை பொய்யும் தெரியறதில்லை சத்தியம்ங்கிறது துரியன் துரிய சத்தியமும் தெரிகிறது இல்லை இந்த அநுர்த்தமான பொய்யான பிரபஞ்சமும் தெரியவில்லை மெய்ப்பொருளும் தெரிவதில்லை பொய்ப்பொருளும் தெரிவதில்லை பொய்பொருளாகிய உலகமும் தெரிவதில்லை மெய்ப்பொருளாகியும் தெரிவதில்லை ஆகவே ரெண்டுமே தெரியாததுனால இவன் காரிய பத்தனும் இல்லை காரிய ஆத்ம ஜ்யானியும் கேவல காரண பத்தகா ஆனா துரியனோ எப்படின்னா சம்பத்தி கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கிறது எப்பொழுதும் எல்லாவற்றையும் ஆதாரமாக இருந்து கொண்டு அறிகிறது சங்கராச்சாரியார் சொல்ற சூரியனிடத்துல ஒரு நாளும் இருட்டு இல்ல அது மாதிரி துரியனிடத்துல ஒரு நாளும் அஜானம் இல்லை அப்படி சொல்றோம் அர்த்தமும் சொன்னோம் இந்த சர்வ திரு கிடையாது எல்லாவற்றையும் அறிபவன் என்பது சிதாபாசத் துரிய ஆபாசம் உண்மையான இது இல்லை எல்லாவற்றையும் அறியறதுங்கிறது உண்மை அல்ல எல்லாத்தையும் நீக்கின பிறகு எங்க இருக்கு உபதேசத்துக்காக உபதேசத்துக்காக இந்த வாதம் சொல்றோம் இந்த விஷயத்த உபதேசம் சொல்றோம் இந்த பேச்சு உண்மையை தெரிஞ்சாச்சுன்னா பேச்சு மூச்சு கிடையாது उभयो யு சரியே வியத்தை ட்ரணம் துளியம் உபயோ போறா பிராஜ்ய துரியனை வந்து கம்பேர் பண்ற திராட்சையோ உபயோக துல்லியம் அத்யத்தம் ரெண்டு பேருக்கும் ஒன்னுதான் பிராக்யனுக்கும் அத்வைத்தம் இருக்கு துரியனுக்கும் அத்வைத்தம் இருக்கு துரியன் அத்வைதூபம் ஆக துவைத்தமான உபயோகோ பிராக்கிய துரியையோ பிராக்கியும் கேட்கக்கூடாது பிராக்யனும் துரியனும் எல்லாம் பாருங்க ஏதோ தமிழ்ல இன்னும் வந்து உடைய போய அப்படிதான் சொல்ல மற்றஸ்கிருத பதங்கள் தான் பிராஜனுக்கும் துரியனுக்கும் துவைதத்தை கிரகிக்காமல் இருப்பது என்பதில் சமத்துவம் இருக்கிறது ஒன்றாக இருக்கிறார்கள் என்ன வித்தியாசம் காட்டுவீங்கன்னா பீஜ நித்ரா பிராஜியுரியே ந வித்தியே பிராக்யனுக்கு இந்த துவைதம் வந்து பீஜாவஸ்தில இருக்கு பீஜ நித்ரா இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் வந்து அவரோட பாஷ எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த நித்ராங்கிற வார்த்தைக்கு ஒரு இடத்துல ஒரு மீனிங் வருது சங்கராச்சாரியர் தத்துவ அபிரதி போதாங்கிறார் என்ன அர்த்தம் அக்ஞான பீஜம் பீஜ நித்ரா என்னன்னு அர்த்தம் அஜ்யான சப்தத்துக்கு இங்க அஜானம் அர்த்தம் அந்த இடத்துல நிஷா சப்தத்துக்கு நிஷா சப்தத்துல சொல்லப்படுற பிரம்மன் தான் இருக்கு மத்தவனுக்கு பிரம்மன் இருட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு அந்தமன் யானிஷா சர்வபூதானி பூதானி செகண்ட் லைன் அந்த மீனிங் மாறுதுல வர்ற நிஷாவுக்கு அஜ்ஞானம் இங்க அஜானம் இருக்கிறவ யாருக்கு என்ன பேருலிங்கம் ஒண்ணு ஆனா பிரியனுக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவு துரியனை வந்து தெளிவுபடுத்துகிறார் தெவுதான் சொ இந்த சர்வத்திருக்கு பார்க்கறதுன்னு அர்த்தம் இல்ல சர்வ பிரகாசகம்னு போட்டுருக்குங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சர்வ பிரகாசம் இந்த பன்னெண்டாவது காரிக்கிறது காரிகை சுலோகத்தில் அப்பப்பத்தை பாக்குறதுதான் விஸ்வ தைத பார்க்கிற அல்பத்தை நிறுத்திக்கிறது சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜோமயானந்தமே என்ன வரி பாருங்க தாய்மான ஒரு பாட்டு இதெல்லாம் படிச்சிருப்பீங்க எல்லாரும் நான் தான் படிக்கல படிக்க வரல சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜோமயானந்தமே தாய்மான் ஒரு பாட்டிலையும் துரியங்கிற பதம் பரவி கிடக்கும் அவர் பாட்டுல எல்லாம் துரிய நிலை துரியம் துரியம் அப்படின்னு சொல்றார் நிறைய சொல்ற துரிய பதத்தை உபயோகப்படுத்துற இந்த யோகிக் யூஸ் பண்றாங்க வேதாந்திக் தேம் வேதாந்த பரிபாஷையில சொல்ற துரியம் யோக பரிபாஷையில சொல்ற துரியம் ரெண்டு யூஸ் பண்றதாக தெரியல அடுத்த ஸ்லோகத்துக்கு போறோம் பசியனா இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கிற வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள்லாம் மாறுது சாதாரணமா சொல்ற அர்த்தம் இல்லை கொஞ்சம் வித்தியாசமா அர்த்தங்கள்லாம் இருக்கு கவனிச்சு நீங்க புரிஞ்சுக்கணும் விஷயம் புரிஞ்சுடும் இந்த விஷயம் எப்படி புரியுறதுன்னு பார்க்கணும் கொஞ்சம் ஒரு தினம் படிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இல்ல படிச்சு படிச்சு இருக்க வேண்டிய தெரியுமா ஆதிசங்கரோடையில வேற விதமா ஒரு தனக்கு வேறாக எண்ணத்தையோ பாக்குறது சங்கராஜர் சொல்ல அதிகமா பயன்படுத்துற ஆத்மாவை தெரிஞ்சுக்காம துரியனை தெரிஞ்சுக்காம இருக்கிறது அக்கிரகணம் நினைச்சு விவகாரம் முதல் இருவர்கள் யார் இருவர்கள் முதல் இருவர் இருவர்கள் சொல்லலாமா கூட முதல் இருவர் முதல் இருவர் யாருன்னா விஸ்வதைஜசன் இந்த விஸ்வதைஜசன் ரெண்டு பேருக்கும் என்ன இருக்குன்னா துவைத்தம் இருக்குனம் நித்ரான் வேற பாஷை மாத்தி போட்டார் அவ்வளவுதான் முதல்ல அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னது காரிய காரணம் சொன்னார் அப்புறம் நித்ரான் மாத்திட்டார் அவங்களுக்கு புரியும் போட்டு அவர் சிஷிய இருக்கலாம் அந்த குரு எப்படி சொல்றார் அப்படிங்கறது அவங்க அப்படி புரிஞ்சுப்பாங்க ியர் காலம்ம காலம் எங்க பாக்குறோமே கிருஷ்ணன் மாத்தி மாத்தி சொல்றது இல்லையா அவன் கேண்டி என்ன கேட்டான் அர்ஜுன் அஞ்சாவது சந்யாசம் கிருஷ்ண கர்மணாம் கிருஷ்ண புனர் யோகம் etre yajetayo rekam tanme grohisu nischitam siridane avan ketta badala neram sir sanyasa karma yogascha nishreyasa karavau tayo st karma sanyasa karma yogo visishyate adhe shabdam dane vandadu didinu paralam sankhya yogau prathakkaalaah pravadanti na panditaah didinu ore jampadar shabdam aaripe என்னழக சொன்னார் சந்யாச கர்மயோக சொன்னார் அப்புறம் சப்தத்தை சேத்தா சரி வராதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா வார்த்தையை மாத்தி விட்டாங்க இது எதுக்காக ஏன் வேர்ட மாத்தணும் அப்படின்னு கேட்டா ஸ்லோகம் சரியா வரணுமே ஸ்லோகம் சரியா வரணும்னா அதுக்கு தகுந்த வேர்டு வேணும் அதுக்கு தகுந்த வேர்டு வேணும் அந்த எழுத்து இருக்கணும் காரியம் காரணம் போட்டால் நித்ரா காரிய காரணம் எழுத்துல வித்தியாசம் வந்துடும் மாத்தி விட்டாரு நமக்கு இது புரியணுமே கிருஷ்ணர் உடனே சாங்கிய யோகோ பிசக் பாலாக பிரபதந்தி நான் பண்டிதாக சங்கராச்சாரியன் கேள்வி கேட்கிறேன் என்ன திடீர்னு சாங்கியம் யோகம்னு சம்பந்தம் இல்லாத வேர்ட்ஸை கிருஷ்ணன் யூஸ் பண்றாரு சங்கராச்சாரியர் உடனே கேள்வி கேட்கிறார் சந்யாசம் கர்ம யோகம் இவர் என்னது திடீர்னு சாங்கியம் யோகம் பேச ஆரம்பிக்கிறார் தான் கர்ம சன்னாசம் யோகம்னா கர்ம யோகம் அதன் பண்றே புரியுது அப்படின்னு சொல்லிடுறாரு அவங்களுக்கு எழுத்துக்கா அவங்க எழுத்து இந்த ஸ்லோகம் கணக்கு பார்த்து வேர்ட்ஸ மாத்துறாங்க நமக்கு என்ன சந்தேகம் வந்து என்னை சொன்னது ஒரு வார்த்தை ஆரம்பிச்சது ஒரு வார்த்தை வேற ஒரு வார்த்தையில முடிக்கிறாங்க எந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம அவங்க ஸ்லோக காயின் பண்றதுல வேர்ட்ஸை ரீ அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க நம்ம என்ன பண்றோம் என்னது திடீர் திடீர்னு வேர்டு மாறுறது அப்படின்னு தோன்றது நமக்கு அவங்களுக்கு அந்த வேர்டுக்கு அந்த மீனிங் அவங்க மனசுல வச்சுன்னு உருவாங்க அதனாலதான் வந்து விசாரம் தேவைப்படுறது விபக்ஷாங்கிறான் இப்ப நமக்கு என்னென்ப எழுத்தன்ப கண்ணென்ப வாழும் இருக்கு நமக்கு என்ன தெரியும் தகவலர் என்பர் அவர் அவர் எச்சத்தால் காணப்படும் எச்சம் பல இடங்கள்ல சொல்றார் திருவள்ளுவர் அப்ப என்ன ஆகுறதுன்னா அவங்க அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மீனிங்கை வச்சு அவங்க சொல்றாங்க அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அதனாலதான் பிரச்சனை வருது அது இவர் சொல்ற அர்த்தம் சரி இல்ல அவர் சொல்ற அர்த்தம் சரியில்லை நித்யான்னு சொன்னதே மாத்தி போட்டிருக்காருமா வேற ஒண்ணும் இல்லை அந்த பதினொன்னாம் ஸ்லோகத்துல பதினொன்னாம் ஸ்லோகத்துல சொன்ன விஷயம்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு பதினொன்னாம் ஸ்லோகத்துல சொன்ன விஷயத்தையே வேற மொழியில போட்டுட்டார் அஞான இருக்கிற காரணம் கிடையாது மும் கிடையாது அப்படி போட்டு அஜ்யான கிடையாது அஜ்ஞானமும் கிடையாது கிடையாது யாருக்குண்ணா துரியே துரியே நித்ராம் நஷியந்தி ஸ்வப்னம் துவைதத்தையும் பார்க்கறது இல்லை அஜானத்தையும் பார்க்கறது இல்லை யாருன்னா நிஷ்டராச்சாரிய சொன்னார் பிரச்சிதாக என்னன்னா பிரம்மத்தை அறிந்தவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை ஆயிரக்கணக்கான இடத்துல வருவது பிரம்மவாதினோ வதந்தி பிரம்மவாதினா வதந்தி பரம்பொருளை பற்றி பேசுபவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் ி நிறைய வரும் இந்த மாறி மாறி வரும் கேட்கவும் அழகா இருக்கும் அதோட அர்த்தமும் ரொம்ப அழகா இருக்கும் சொல்ற முறைகள் வருதெல்லாம் எனவே காரிய காரணன் துரியன் காரிய காரணத்தில் பந்தப்பட்டவன் இல்லை என்பது கருத்து பதினாறு ஸ்லோகம் அதோட முடிச்சுடுத்து அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி விளக்கறதுக்கு ஒன்றும் அந்நாத் விபாசே தோணே துறீய் அன்னா நம விளக்கல் சொல் சொன்ன விஷயத்துக்கு சொன்னே சொல்லிடுற அத்துவான அதாவது தத்துவத்தை அறியாம வேறொன்றை கிரகிக்கிறது அறியாமல் இருக்கிறது நித்ரை அப்படிங்கிற நித்ரை என்பதற்கு அறிப்பொருள் தத்துவம் தெரியாமல் இருப்பது நித்ரை வேறொன்றை பற்றி கொள்வது நான் புரியம் காரியம் இப்படி போட்டு அந்நா கிரகணம் காரியம் எல்லாம் சிமிலர் மீனிங் ஒரே அர்த்தந்தான் துவைதம் அந்யசாக்கிரகணம் அப்புறம் என்னது காரியம் மூணு அப்புறம் காரணம் மித்ரா ஒரே அர்த்தம் தான் சொன்னா காரணம் உங்களுக்கு நிறைய பெமிலி ஆகணும் இது ரொம்ப பழக்கத்துக்கு வரணும் ஏன்னா நம்ம வழக்கமா பேசுற சொற்களுக்கு எல்லாம் இங்க வேற வேற அர்த்தம் வருது அதனால்தான் பிரமாசாமி சுவாமி சொல்லுவார் மாண்டூக்கியத்தை எப்போ எடுத்தாலும் அதை திரும்ப திரும்ப நல்லா படிக்காமல் கிளாஸ் எடுக்க கீதை எடுத்துன்னா எடுத்துக்குவோம் கஷ்டமே இல்லை படிக்கவே வேண்டாம் டைரெக்டாக போய் கிளாஸில் உட்காந்து ஆரம்பித்து சொல்கிறது சொல்லி அர்ச்சனை சொல்லி போயிட்டே கஷ்டமே இல்லை ஆனால் இது எத்தனை தடவை சொன்னாலும் இந்த வந்து இந்த கான்டெக்ட்டுக்கு மாதிரி அர்த்தம் மாறி விடுது அதனால் தடவையும் இந்த இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் பார்த்துட்டே இருக்கும் கொஞ்சம் மாறிடும் ஜாக இருக்கணும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டு இருக்கிற அந்த இது ஆஹ் என்னது துவைத்தம் காரியம்னா இங்க ஞாபகம் ஜாக்கிரதாவஸ்தேப்னாவஸ்தே அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை அதான் இங்க சிக்கலை நமக்கு அந்த சொற்களுக்கு அந்த மீனிங்கே இருக்கா பரவாயில்ல அந்த அர்த்தத்துல இல்லைங்க சொப்னம்னா ஜாகிரத வசதிக்கும் தான் இங்க பேருன வசதிக்கும் சொப்னம் தான் இங்க பேர் ரெண்டாவது சேர்த்து தான் அதுக்குதான் பேர் அதுக்குதான் துவைத்தம்னு பேர் அதுக்குதான் அந்நா கிரகணம்னு பேர் இப்ப நித்ரானா இந்த இடத்துல தூக்கம்னு அர்த்தம் இல்லை தூக்கத்துல இருக்கிற நித்ரா வந்து நித்ரையோட சேர்ந்துருக்காரு பாருஜான தஞ்சானம் தான் நித்ர அங்க நித்ரா தத்துவம் அஜானதா புரியதா அப்பதான் கணவன் சொல்லிட முடியும் அவதான் சொல்ல முடியும் பண்ண முடியும் என்ன பண்ணிவிட்டார் மூன ரெண்டாக்கி ஒன்றுக்கொன்று மாறுகின்ற இந்த இரண்டும் கஷீணமானால் விபரீதம்னா என்ன அர்த்தம் இந்த துவைத்தம் அத்வைத்தம் அத்வைத்த அபாவம் போட்டு போட்டுக்கிட்டோம் துவைத்தீஜம் பீஜத்தை உடையவன் பிராக்யன் துவைதத்தை உடையவர்கள் விஸ்வ தைஜர்கள் அப்படி போட்டு இந்த தெரிக்கிறோமோ அடுத்த சொன்ன சுலோகம் வரப்போறது எப்ப நம்ம பரமார்த்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அப்ப இதுக்குரியும் அதனால தானே கிருஷ்ணர் வந்து கர்மத்தை விட எங்கேயோ அப்படியோ கீதை வந்துருது அந்த கர்மத்தில் அகர்மம் அகர்மத்தில் கர்மம் சொல்லும் பொழுது அகர்மத்தில் கர்மம் என்ன அர்த்தம் அஜ்யானி நான் ஒன்னும் கர்மம் பண்ணாம இருக்கேன்னு சொல்றான் ஆனா கர்மத்துக்கான பீஜம் அவங்கிட்ட இருக்கு அஜ்யான் ஆகையினால அகர்மத்தில் கர்மம்யம் படிச்சா அந்த எப்படி துவைத்தீஜம் அத்வைதி மாதிரி இருக்கு அத்வைதம் இல்ல தூக்கம் அத்வைதம் மாறி இருக்கு அத்வைதம் இல்ல இருக்குங்க கர்மத்தில் அகர்மம் சொல்ற போது என்ன அர்த்தம் அகர்மம்னால கர்மம் அகர்மம் கர்ம பீஜமான அஜ்யானம் இல்லாததுனால கர்மம் இப்ப புது மீனிங் வருதுப்பா சொன்னாதான் ஏதாவது வந்துட்டே இருக்கோம் நவில் தோறும் நூல் நெய் நவில் சொல்றதுன்னு தானே அர்த்தம் கர்ம பீஜம் இல்லாத கர்மம் அகர்மம் கர்ம பீஜமுள்ள அகர்மம் கர்மம் உள்ள அகர்மம் கர்ம கர்ம பீஜம் இல்லாத கர்மம் அகர்மம் இப்படி கொட்ட சௌரியமா இருக்கும் அப்ப கஷீணே கஷேனா என்ன தத்துவம் தெரிஞ்ச உடனே அதுக்கு மதிப்பே போயிடுது ஆகுது பீஜமாவது வேட்டு எங்க எந்த நாசம் பண்ண முடிய தூங்கிட்டு நீக்க முடியுமா நம்ம காரிய காரியத்திலும் பந்தம் இல்லை காரணத்திலும் பந்தம் இல்லை தத்த அபஷன் அந்த என்ன சொல்றது அசங்க பரிபூரண அசங்க பரிபூரண சர்வ பரிபூரண அகண்ட தத்துவமான சச்சிதானந்த படிச்சிருப்பீங்களே பாட்டு சர்வ பரிபூரண அகண்ட தத்துவமான சச்சிதானந்திவடிதான் இருக்குலுக்கு போவேன் சொல்லிக் கொடுங்க எப்ப துரியத்துக்கு போறது துரியத்துக்கு எப்ப போக முடியும் கவலைப்படாது இன்னும் பதினஞ்சு வருஷம் அப்படியா சொல்றது சொல்றார் கிருஷ்ணர் கீதை எல்லா இதும் கீதைக்கு போறது மனசு பிராமி பிராப்ஷியா பிரம்ம நிர்வாணம் கடைசி காலத்திலேயாவது முழங்கால் வலியோடையாவது வந்து உட்கார்ந்து முதுகு வலியோடையாவது வந்து உட்கார்ந்து அவனுக்கு கிடைச்சிடும் பாங்குற அந்த படிக்கிறதுக்கு இந்த வயசுல வரப்படாது அதுக்குதான் சுபாஷிதலோன்னு சொல்லிட்டேன் ஒரு நாள் கிளாஸ்ல சொல்லிட்டேன் வயசி கிராஹ்யா வித்யா புதைஹி ஜம இந்த ஜன்மாவில் வந்து பலனை கொடுக்கல என்னாலும் அதனால மாண்டுவீக்கிறது கவலைப்படாது எப்படி இருந்தாலும் அதனாலதான் அமோகம் படிக்கிறோம் என்ன சொல்றது நீ வந்து விளக்க போடு ஒண்ணும் வேண்டாம் சுவாமி போடுறது உனக்கு எப்ப புண்ணியம் வருதோ அப்ப போடு எப்போ வேணால் அநாதி மாஜயா சுத்தீவ் பிரபு அஜம நித்ரமஸ்வப்னம் அனதிமயிரம் அீவிரத்தை புத்தான் மொள்கிறோத்துக்கொண்டோரெல்லாம் விட்டோரெல்லாம் குரட்டை விட்டார் அதே கரெக்டா நான் சொல்லல என்ன சுவாமி அங்க போறீங்க அப்படின்னு தன்மையை உணர்கிறார் இந்த கனெக்ஷன் எல்லாம் ột inspired rootCA certification, oganagna fue De breath. beiden yada jivaha pract educated sayangarajara acahat, condón at Fernandaじゃ whole truth American and non-play법 pesos Turba 열 SNAPIS Assassin's Creed Canaria focuses on�� Provinient CRIBE DE REKASA fu à Think regenerate simple museum அபிந்தொருளை தெரிஞ்சிருந்தா போராது நினைக்க கூடாதான் சொல்றாராம் குரு சொல்ற சுனிஷ்ட சந்யாசோகாத்த பரம கருணையோடு கூடிய குருநாதரா இப்படிப்பட்டவனி ஃபலாத்மகே என காரணம் அதிக்க அஸ்தி அத்தா அஜம் அனித்ரம் அஸ்வப்னம் அத்வை இந்த அஜ்ஞானம் எப்ப வந்தது சுவாமிஜி எப்ப ஏன் இவ்வளவு நல்லா இருக்கேன் இந்த துரியன் படிக்க பிடிக்க இவ்வளவு ஆனந்தமா இருக்கேன் அப்படிதான் நான் நினைச்சுன்னு பேசுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியாது ஆனந்தமா இருக்கிற இந்த இந்த வஸ்து ஆனது இவ்வளவு நல்லா இருக்கு இது எப்ப இருந்து நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னா சொல்ற அது தெரியாது நரூபமேகோபலே எல்லாம் கீதையில இருக்கு நீங்க சர்வோ பனிஷதோ கோபால நந்தனாங்கிற தலைப்புல ஒரு பெரிய புஸ்தமே எழுதிடணும் இந்த மாதிரி படிச்சிட்டே இருந்தா நிறைய தெரியும் புத்தகம் எழுதுறதுக்காக படிக்கிறோம் பெற்ற இன்பம் பெருக அதனால தான் கிருஷ்ண சொல்றது கேட்காத என்னாதிக் அதனால என்ன பண்ண வெட்டு முதல்ல பெரியடாரியா எடுத்து அஸ்வச்சமேனி வேறு தண்ணி விட்டு கிளாஸுக்கு வந்தா இந்த வேற புடிங்கிடம் இந்த சம்சார வேற தோன்று இருக்கு முடிஞ்சடன இப்பவே ஆரம்பிச்சுடுறதே அநாதி மாயா சித்தா இன்னைக்கு நேத்துக்கு அநாதிகா அத்தியாச பாஷ்யத்தையும் அறியாமல் இருக்கின்ற இந்த ஜீவன் சுத்தா தோத அனாதி மாயா சுத்தா சம்சாரி ஜீவகாங்க சக உபய்சணேன தத்துவ அப்பிரதிபோத ரூபேன வர்ணிக்கிறார் சு இவர இது என் லேண்டு இது என் பசுமாடு நான் இவங்களுக்கு அப்பப்பேன் அப்புறம் எனக்கு திரும்பவும் பணம் வந்தது நான் வளர்ந்துட்டேன் இப்படி அனேனே பிரகாரான் சொப்னா வர்ணனை என்ன என்னன்னா சொப்ன என்ன மம ஐயம் பிதா புத்தேர அகமேஷ் அனேனி இரண்டு நிலைகளிலும் பார்த்து உறங்கி கொண்டிருக்கிறான் என்ன கண் மாயமே அது வேற அர்த்த சொன்னார் வாணிக்க வாசகர் கண்டும் கண்டிலன் அர்த்தம் சங்கராச்சாரியா இரண்டு நிலைகளையும் அம்மா அப்பா குழம்பு குட்டி எல்லாம் இருக்கு போராது ஜாகிரத அவஸ்தையில போராதுன்னு சொப்னாவது பழி வாங்கறதுன்னா அப்ப ஜாக்கிரத பழி சொப்ன அவஸ்தி இப்படி ஏவம் பரம்பரா பழி பழி பரம்பரா மாத்தி இந்த பக்கம் உரளுக்கு ஒரு பக்கம் இடி மத்திய மாயா சுத்தகா ஜீவக எதா பிரபுத்திய எப்ப வந்து குருநாதர் உபதேசம் பண்ணி இந்த துரியனை புரிஞ்சுக்கிறாரோ அப்ப வந்து அவர் என்ன பண்றான் அகம் அஜம் அஜம் அஹம் அஹம் அஜித் ஜோதிஜோதி பிராமணம்னே ஒரு போர்ஷன் கோபம் ஜியோதி பிராமணம் அஹம் அஜக அனித்ரம் அஸ்வப்னம் அத்வைதம் அத்வைதத்துக்கு விசேஷம் அஜம் அத்வைச்சாரியர் தமோ பீஜம் நித்ரா ந வித்தியதே அதாவது ஜென்மாவும் இல்லை ஜென்மத்துக்கு காரணம் அஜம்ங்கிற வார்த்தைக்கு எனக்கு ஸ்தூல சரீர நிஷேதம் நித்ராங்கிறது வந்து காரண நிஷேதம் அத்வைத்தம் ததா புத்திய இந்த மூன்றை உண்மையை புரிந்து கொள்ளுது அஜம் அவஸ்து சூக்ம அவஸ்த நித்ரம் வந்து காரண அவஸ்தையும் நீக்கி அனித்ரம் அஸ்வப்னம் இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும் அனித்ரம் அஸ்வப்னம் அஜம் நஞ்சு அஜம் அனித்ரம் அஸ்வப்னம் நஞ்சுனா நெகேஷன் இது பிறவாதது உறக்கம் இல்லாதது கனவில்லாதது நம்ம நீங்க இதை போட்டுரும் அஜம் ஈசி கொல் டூ ஸ்தூல ஷரீர ஸ்தூல பிரபஞ்ச நிஷேதா அஸ்வப்னம் அனித்ரம் அனித்ரம் என்ன போட்டுக்கணும் காரண காரண பிரபஞ்ச நிஷேதா என்ன அத்வைதம் சொல்றதுனால பிரபஞ்சத்தையும் நீக்கணும் இல்லாட்டி என்ன நீக்கி பிரபஞ்சத்தை நீக்காம இருந்து பிரயோஜனம் இல்லை ஆகையனால அத்வை துரியமான ஆத்மாவை புரிந்து கொள்கிறான் சரி பிரபஞ்சம் இருக்கா இல்லையா அடுத்த கேள்வி அத்வைதம் அஜம் அனிதிரம் அஸ்திரம் சொன்னீங்க பிரபஞ்சத்தை பத்தி என்னன்னா பிரபஞ்சம் இருந்தா தானே போறது அப்படிங்கிற இதுக்கு விளக்கம்னா வைத்திரத்தில் வரப்பு வருது நம்ம பார்க்கலாம் பிரபஞ்சோ எதி வித்தியேதே தனசய மாயா மாத்திரமிதம் அத் பிரபஞ்சம் நீங்கிட்ட அத்வைதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி பிரபஞ்சம் நீங்கிவிட்டால் என்பது எப்படி நிவர்த்தியா பிரபு அதாவது பிரபஞ்சத்தை நீக்கிறதுனால அத்வைதத்தை புரிஞ்சுக்கிறான் பிரபஞ்சம் நீங்கிட்ட அத்வைதத்தை புரிஞ்சுக்கிறான் எப்படி அதான் பிரபஞ்சமே இனி புரிஞ்சுக்கிறாங்கிறது என்ன விஷயம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறாங்கிறது கூட உபச்சாரம் தான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் மௌனம்ங்கிற புரிஞ்சாச்சுன்னா புரிஞ்சுக்கிறதுங்கிற விஷயமும் புரிஞ்சுக்கிறவனும் சிதாபாசனே தவிர சுத்த சைத்தன் விஷயம் புரிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் யார் புரிஞ்சுக்கிறான் இந்த கேள்வியெல்லாம் கேட்காது புரிஞ்சுக்கிட்ட பிறகு ஆள் தனா போய்ட்டு வந்து இந்த ஹம்சகீதையில ஒரு உதாரணம் சொல்லி மூங்கில் காடு உராயும் பொழுது மூங்கில் காட்டிலிருந்து ஒரு நெருப்பு தோன்றி மூங்கில் காடு உராய்கிறது மூங்கிலெல்லாம் சேர்ந்து உராயிருக்கும் உராயிஞ்சு என்னாச்சு அதுலேருந்து அக்னி உண்டாச்சு அந்த அக்னி என்ன பண்ணிட்டு அந்த மூங்கல் எல்லாம் எரிச்சது எரிச்சுட்டு அந்த அக்னி என்ன அக்னியும் காணாமல் போயிடுது அக்னியும் அடங்கி போயிடுது ஆஹா அக்னி உண்டானது எதுல இருந்து மூங்கில்களால் எதனால் அக்னியினால் அப்புறம் அக்னி இருக்கா மூங்கிலும் இதே மாதிரி அழிச்சு அழிச்சுட்டு ஞானமும் அழிஞ்சு போயிடுறான் அப்படி கிருஷ்ணர் புத்தவருக்கு சொல்றார் வேணு சங்கர் தத்வா சாமியம் एवम गुणव्यत्य यजह दग््वा शाम्यति तत्क्रियह एवम गुणव्यत्य यजो ज्ञानं दग््वा शाम्यति तत्क्रियह वेणु संखरषजो वन्यहि दग््वा शाम्यति तत्वनम एवम गुणव्यत्य यजह ज्ञानं शाम्यति तत्क्रियह அதேማሪ பிரபஞ்சத்தை நீக்கிட்டா புரிஞ்சுக்கிறேன் இந்த பிரபஞ்சம் இருக்குமானால் நீங்கும் நிவர்த்தா இது தோன்றி இருக்கிறது பயிற்றில் பாம்பை போல மாயா மாத்திரம் இந்த குரு சிஷ்யம் சாஸ்திரம் எல்லாம் சொல்றாரு இது எல்லாமே இந்த துவைத விவகாரம் எல்லாம் மாயா அவித்யா மாயா அவித்தியா மாயில அதர்மாச்சரணம் அக்கிரமம் அந்யாயம் பொறாமை சூதுவாது அக்கிரமம் பண்றோம் வித்யா மாயில நல்ல குணம் பக்தி ஜபம் தியானம் பூஜை விசாரம் எல்லாம் பண்றோம் ஆனா ரெண்டும் மாயதான் அது அதர்மாச்சரணம் பண்ற அவித்யா மாயை தர்மாச்சரணம் பண்ற வித்யா மாயை ரெண்டும் மாயதா மாயா மாத்திரமிதம் துவைத்தம் எனி துவைத்தம் விவஹர் விஷ்வம் காரிய அங்கீகாரியிருத்தே ஜாஜேஷபுருஷா மாய பரித அடுத்த அப்புறம் விக்கல் கதம் நிவாங்க டீச்சர் மூணு வார்த்தை எப்படி அது நீங்குகிறது விக்கல் விவரத் ம் உதாரணம் வச்சவி மால பல இடங்களில் அந்த உதாரணத்தை கொண்டு வரலாம் மாயாவின் கயிறு இப்படி வீசுறானா மேல அந்த வீசி ஒரு இடத்துல சொல்றாரு அது வேற இடத்துல படிச்சேன் கயிறு இப்படி வீசுறானா ஆகாசத்துல அப்படி வீசிட்டு இவன் வந்து அந்த கயிற்கு மேல ஒரு கைத்தை கையில கைத்துல ஏறி நடந்து போறானோ கையில ஆயுதத்தோட ஒரு கத்தியோட போறான் போய் அங்க சண்டை நடக்கிற சத்தம் கேட்கிறதான் மேல சண்டை நடக்கிற சத்தம் கேக்குறதான் துண்டு துண்டா கீழே விழுறான யாரு இந்த மாயாரி ஆனா அங்கே நிக்கிறான் அங்கேயே நிக்கிறான் பூமிஷ்டா மாயாரின் ஆனா உண்மையில போனது நான் இல்லை நம்ம கண்ணுக்கு இவனையும் மறைச்சு அந்த மாய காட்சியை காமிச்சு எல்லாம் நடந்து அப்படின்னு சொல்லி எப்படி இவ்வளவு நடந்தாலும் அந்த இருக்கு ஆதி சங்கர் நடந்திருக்கு தெரியுது நம்ம இப்ப கற்பனை பண்ண முடியுமா நம்மளும் ஆனாலும் இவர் சொல்ற இந்த மேஜிக் காட்டுறோம் இப்ப இருக்க தெரியல கயிற வீசி கைத்து மேல நடந்து ஆயுதத்தோட போய் அங்கிருந்து சண்டை போட்டு இவன் துண்டு துண்டா கீழே இத பாக்கிறோமா கடைசியில உண்மை இல்லையா நிற்கிறான் அப்புறம் போகவே இல்லைங்கிற சண்டை அவன் அங்கேயேதான் இருந்தான் போகவே இல்லை இப்படி கயிறு வீச்சு அவன் போனது எல்லாம் பொய் ஆனா அத நம்ம ஆணும் பார்த்துட்டு இருக்கோம் என்ன அவன் அங்க இருக்க அவன் என்ன பண்ணா தண்ணியை இது மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கை என்ன சொல்ற மாயா மாத்திரம் இதை வரும்போது ஆகையினால சூன்யம் இல்ல மெய்பொருள் அத்வைத்தம் இருக்கு ஆனா இந்த மாயை இப்படி எல்லாம் காட்சியை காட்டுகிறது மம மாயா துரத்தையா துரத்தையா அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கத்தான் செய்யும் ஆகவே இதுவும் கூட இந்த உபதேசங்கள்லாம் கூட இந்த விஷயங்கள்லாம் உபதேசத்திற்காக சொல்றோம் உண்மையை தெரிஞ்சாச்சுன்னா இந்த உனக்கு புரிஞ்சாச்சுன்னா இந்த கேள்வி நீ கேட்க மாட்டேன் உபதேசம் இருக்குன்னு ஏற்றுக்கொண்டு பேசுறோம் டீச்சிங் எல்லாம் நடக்கிறது ஆனால் உண்மை புரிஞ்சாச்சுன்னா சாஸ்தாவும் கிடையாது சாஸ்திரமும் கிடையாது சிஷியனும் கிடையாது இந்த சந்யாசத்துல ஒரு முக்கியமான விஷயம் இந்த குடுமையை எடுக்கிறது அதை கட் பண்றது குரு தான் கட் பண்ணுவார் அதுக்கு நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்கு அந்த முடி ஆறு இருக்கணும் இந்த இப்போ முண்டன் நம்ம இந்த தலைமுடி சன்னியாசி ஆகிட்டேன் நான் இப்போ தபதூத சாமியார் ஆகிட்டேன் இந்த முடி வந்து எப்படி இருக்கும்னா இந்த ஆறு முடி இருக்கும் அது என்ன ஆறு முடி காமம் கிரோதம் லோகம் மோகம் மதம் மாசல் கையால் பிடுங்கணும் ஜெயினர்கள் ஒன்று ஒன்றா பிடுங்குறான் அதனால ஜெட்டிலோ முண்டி லுஞ்சித்த பேஷ்ராச்சாரிய பிடுங்கிறது குருவாவது ஈஸ்வரன் ஆகுது அத பண்றது யாரு தெரியுமோ குருதான் அதாவது இந்த கிடையாது அப்படின்னு பண்ணிட்டு என்ன சுதந்திரா நீ சுதந்திரமா இருந்தாலும் லட்சணம் என்ன தெரியுமோ சந்யாசிகளை சொல்ற போதே சர்வதந்திர சுவதந்திரஹான் அப்சல்யூட்லி ஃப்ரீ பர்சன் அர்த்தம் அக்கா அக்கிரம் உண்மான்னு அர்த்தம் இல்லை அப்சல்யூட்லி இண்டிபெண்ட் சர்வதந்திராஹா அப்படின்னு சன்னியாசிகளை ரெஸ்பெக்ட் பண்றது டிபெண்ட் பண்ணி அவர்கள அர்த்தம் யாரையும் சார்ந்து இல்லை என்பது பொருள் வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க சர்வதந்திராஹா அப்படின்னு சொல்லி அவர் அந்த விருதாவளியில இதெல்லாம் வரும் எது சொல்றம்னா இதே சாஸ்திரம் வந்து என்ன பண்றதுன்னா போறப்ப போர் முடிஞ்சு போச்சு If you you want to to get freedom, you give freedom give everybody. மற்றவனுக்கு அப்போ நீ அதுல சொல்ல அது மாதிரி இங்க என்ன சிஷியனை வந்து குரு என்ன பண்றாருன்னா குருவாவது சிஷியனாவது சாஸ்திரம் ஆகுது அத்வைதம் அதுக்கப்புறமும் என்ன பண்றோம் நம்ம பக்தினால சாப்பிட்றதுனால விவகாரம் பண்றதுனால யம் சேன்யம் வேதாந்தோ குருத்தையே முழுவதும் நீ மூன்று பேரை வழிபட வேண்டும் ஒன்று வேதாந்திரம் மற்றொன்று குரு அப்புறம் கடவுள் எதற்காக ஞானம் பெறுவதற்காக வழிபட வேண்டும் பெற்ற ஞானத்தில் நன்றி மறவாமல் இருப்பதற்காக வழிபட வேண்டும் இதெல்லாம் இருக்கணும் இல்லாட்டி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தப்பா புரிஞ்சுக்கணும் அல்ல இது ஞானம் மனசில் ஆழமாக இருக்க வேண்டும் இந்த ஸ்லோகம் உபதேசம் நிதியே ஜாத்தின என்னர்த்தம் தத்துவமானது தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டால் உபதேசிஷ் உபதேசாதய வாத உபதேச காரியே ஜானே நிர்வே உபதேசத்தினுடைய நோக்கம் என்ன ஞானோபதேசம் ஞானோபதேசம் முடிந்துவிட்டால் சாஸ்திரமும் இல்லை சிஷியனமும் இல்லை குருவும் இல்லைங்கிற இதைத்தான் எதிர்பார்த்தேன் இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த மந்திரத்துக்கு போற எட்டாவது மந்திரம் இனி ஓங்கார விசாரம் ஆரம்பிக்கிறது நாளை காலம் கூட அதை தேவா பசீமா துவாயுந்தோஷா விஷவே நாட்சிய அரிஷ்டேமி நோகஸ் ாரோராத் த மூதவி வோமப்தே திணா மூத்த நம மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகே ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கீ சத்குருநாதிகே